வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது செய்தி சேவை நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே சசிகுமார் தமிழக செய்திகள் கஜா புயலின் வேகம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை மைதானத்தில் குதிரை உதைத்ததில் ஆயுதப்படை காவலருக்கு கண் பார்வை பறிபோனது பிரதமர் மோடியின் நினைவெல்லாம் அதானி அம்பானி பற்றியே இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சிலை புதிய பொலிவுடன் முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது தமிழகத்தில் காலியாக உள்ள திருவாரூர் திருப்பரங்குன்றம் தொகுதிகளின் இடைத்தேர்தலை நடத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தேர்தலுக்கான கால அட்டவணை எதுவும் இருப்பின் அதனை பதில் மனுவாக தாக்கல் செய்யவும் தமிழக தேர்தல் ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் பிரான்சின் டசால்ட் நிறுவனத்திடம் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் வாங்குவதற்கு மத்திய அரசு செய்துள்ள ஒப்பந்தம் குறித்து நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கில் வாதங்கள் முடிந்து தேதி தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் சபரிமலை விவகாரத்தில் சட்டம் கொண்டுவர வேண்டியது கேரள அரசுதான் தேவையான நேரத்தில் மத்திய அரசு தலையிடும் என மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா கூறியுள்ளார் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தல் டிசம்பர் ஏழாம் தேதி நடைபெறுகிறது அசோக் கெலட் மற்றும் சச்சின் பைலட் இருவரையும் தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி தலைமை அனுமதித்துள்ளது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதல்வரை முடிவு செய்ய கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளது சிறை தண்டனை அனுபவித்து வரும் இந்திய தேசிய லோக்தள கட்சி தலைவர் ஓம் பிரகாஷ் சவுதாலா சிறையில் இருந்தவரை தனது மூத்த மகன் அஜய் சிங் சவுதாலாவை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் குடும்பத்தில் வாரிசு சண்டை உச்சகட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கையை அவர் எடுத்துள்ளார் முன்னாள் டிஜிபியும் பாஜக எம்பியுமான ஹரீஷ் சந்திர மீனா விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான மறு மனுக்கள் ஜனவரி இருபத்தி தேதி விசாரணைக்கு வர இருப்பதால் அதுவரை முந்தைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுத்துள்ளது தெலங்கானாவில் அடுத்த மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பிங்க் வண்ணத்தை பயன்படுத்துவது குறித்து தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது ஏர் இந்திய விமானத்தில் பயணம் செய்த ஐரிஷ் நாட்டு பெண் ஒருவர் குடிபோதையில் கூடுதல் மது கேட்டு விமான ஊழியர்களிடம் தகராறு செய்துள்ளார் ஊழியர்கள் மீது எச்சில் துப்பி தகாத வார்த்தைகளால் திட்டிய அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அயோத்தி ராமர் புயல் விவகாரத்தில் ஆர் எஸ் சிவசேனா உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் தீவிரம் கட்டி வருகின்றன மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சரும் பாஜாக்க மூத்த தலைவருமான அனந்த குமாரின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது தினமூறு துணி பொது அறிவு அறிவு அஞ்சல் தலைகளை நிகழ்ச்சிகளை காஷ்மீர் பாகிஸ்தானுக்கும் வேண்டாம் அதே சமயம் இந்தியாவுக்கும் வேண்டாம் என்று பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாஹித் அப்ரிடி பரபரப்பு கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து கூடுதலாக எண்ணெய் இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக மறைமுகமாக ஏவுகணை சோதனையில் வடகொரியா ஈடுபட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் ஊடகங்களின் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மறுத்திருக்கிறார் கலிபோர்னியாவில் வரலாறு காணாத அளவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்துள்ளது அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சிங்கப்பூர் சென்றுள்ளார் இந்த பயணத்தில் சிங்கப்பூர் பிரதமர் ஹசியன் லுங் அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் ஆகியோரை மோடி சந்திக்க உள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ராஜபக்சேவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடும் அமளி ஏற்பட்டது வாக்கெடுப்பில் ராஜபக்சே தோல்வியடைந்ததாக சபாநாயகர் ஜெயசூர்யா அறிவித்தார் இதனையடுத்து ராஜபக்சே வெளிநடப்பு செய்தார் கடும் அமளி ஏற்பட்டதால் அவை நாள் முழுவதும் வைக்கப்பட்டது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டதற்கு இடைக்கால தடை விதித்து இலங்கை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது கசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் 300 ஏவுகணைகளை செலுத்தி தாக்குதல் நடத்தியதாக பாலஸ்தீனம் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் அசோக் லேலேண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான வினோத் கே தாசரி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான பின்னி பன்சால் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களில் சீன நிறுவனங்கள் கடந்த ஆண்டில் மட்டும் இருநூறு கோடி டாலர் வரை முதலீடு செய்துள்ளன ஒடிசாவில் நடந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலீடுகள் குவிந்து வருகின்றன ஆதித்யா பிர்லா குழுமம் ரூபாய் பதினாலாயிரத்து கோடி முதலீடு செய்வதாக கூறியுள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒடிசாவின் புதிய தொழில்கள் மூலம் ரூபாய் மூவாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் முகேஷ் அம்பானி தெரிவித்தார் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள சவுதி அரேபியா டிசம்பரில் சப்ளை செய்யவுள்ள கச்சா எண்ணெயின் அளவை குறைக்க முடிவு செய்துள்ளதால் கச்சா எண்ணெயின் விலை இரண்டு உயர்ந்தது உலக வர்த்தக நிறுவனம் உலகம் முழுவதும் வர்த்தகத்தை சீராக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது விளையாட்டுச் செய்திகள் கண்டியில் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இருநூற்று ரன்களுக்கு சுருன்றது இந்திய அணியின் புதிய கண்டுபிடிப்பாக வந்திருக்கும் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது மற்றொரு ஜாகீர் கான் என்று இந்திய அணியின் முன்னாள் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் கர்சன் கவுரி புகழாரம் சூட்டியுள்ளார் டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் அராஜக தேர்வு முறைகளினால் வெறுப்படைந்து நடப்பு ரஞ்சி சீசனில் சிக்கிம் அணிக்கு ஆடி மிலிந்த் குமார் இந்த சீசனில் தொடர்ச்சியாக இரண்டு இரட்டை சதங்களை அடித்து டெல்லி கிரிக்கெட் தேர்வு குழுவுக்கு தன் மட்டை மூலம் பதிலளித்துள்ளார் ஐ லீக் கால்பந்து தொடரில் ஈஸ்ட் பெங்கால் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சிட்டி எஃப்சி அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ரஞ்சிகோப்பையில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐதராபாத் அணி இரண்டாவது நாள் ஆட்டத்தின் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு ஐநூற்று இருபத்தி மூன்று ரன்கள் குறித்தது கேப்டன் அர்ஷத் ரெட்டி இரட்டை சதம் விளாசினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நான் பார்த்த வரையில் இந்தியாவின் சிறந்த விக்கெட் கீப்பர் பிரித்யமான் என்று முன்னாள் கேப்டன் சௌரவ் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் முன்னணி ஆன்லைன் திருமண தகவல் மையமான பாரத் மேட்ரிமோனி நிறுவனத்தின் விளம்பர தூதராக பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி நியமிக்கப்பட்டுள்ளார் திரைச்செய்திகள் மாத சம்பளம் பெறும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சேர்ந்து எப்படி எக்கச்சக்கமாக செலவாகும் ஒரு செய்திச் சேனலை ஆரம்பிக்க முடிகிறது என நடிகர் விஷால் கேள்வி எழுப்பியுள்ளார் இணையத்தில் டாக்ஸி வாலா வெளியாகி சர்ச்சையானதால் அப்படத்தின் ஒளிப்பதிவாளர் சுஜித் சாரங் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இத்துடன் நச்சினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்